உணவை உண்டு முடித்ததும் நரிசல் அல்லுவா அலை நீங்கள் அந்த உணவில் எதில் பறக்கத்து என்பதை அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உங்களில் ஒருவரின் ஒரு பருக்கை உணவு கீழே விழுந்துவிட்டாலும் எடுக்கட்டும் அதில் உள்ள அசுத்தத்தை பின்பு அதை சாப்பிடட்டும் அதை விட்டுவிட வேண்டாம் தன் விரலை சூப்பி சுத்தம் செய்யும் முன் கையை துண்டில் துடைக்க வேண்டாம் நிச்சயமாக அந்த உணவில் எதில் பறக்க அதாவது அபிவிருத்தி உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார் என நபிசல்லாஹு அலிவசம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நிச்சயமாக ஷைதான் உங்கள் ஒவ்வொரு செயலின் போதும் ஆஜராகிறான் அதுபோல் ஒருவர் சாப்பிடும் போதும் ஆஜராகிறான் உங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு பருக்கை விழுந்துவிட்டால் அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கிவிட்டு சாப்பிடட்டும் ஷைதானுக்கு அதை விட்டுவிட வேண்டாம் என நபி சல்லுலாஹு அலிவசம் அவர்கள் கூறினார்கள்